கல்பத்தர்ப்பீவம் ஜா்வய வேத் நாஹம் ஜீவரா निर्भयो ச்சேன்பயோ ரப்பவவாத்மா ஜீவம் ஜா்வய வேத் நாஹம் ஜீவரா நிர்பயோபவேத் இதுவரைக்கும் ஆத்மாவினுடைய லக்ஷணங்களைச் சொன்னார் இன்னும் திரும்ப திரும்ப இதை விளக்கித்தான் சொல்லுகிறார் இப்போ என்ன சொல்லுகிறார் தன்னை ஜீவனாகக் கருதினால் அச்சத்துக்கு ஆளாகிறான் தன்னை ஜீவனாகக் கருதுபவன் அச்சத்துக்கு ஆளாகிறான் தன்னை பரமாத்மாவாக கருதுகிறவன் உணர்கிறவன் அச்சத்திலிருந்து விடுபடுகிறான் நமக்கு என்னெல்லாமோ அச்சம் இருக்கு நாளாக நாளாக நாளாக வயசாகி போயிட்டே இருக்கேன் நமக்கு ஏதாவது எப்படியாவது என்னவாவது ஆயிடுமோ என்னெல்லாம் பயங்குறீங்க யாராக ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்குடேன் ஒரு ஒருத்தரும் ஒரு விதமான தகவல் சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒன்று நமக்கும் அப்படி எதாவது வந்துடுமோ வந்தால் நம்மளை யார் கவனிப்பா இல்லை நம்மளை யாராக கவனிப்பாங்களா கவனிக்காமல் நாரி போவோமா என்ன என்னல்லாமோ பயம் வருது நம்மளை உடம்பாக நினச்சிக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இருக்கத்தான் இருக்கும் ஆனால் அந்த உடம்பாக நினைக்காமல் இருக்கிறதுக்கு பழகணும்னா இதை படிச்சுட்டே இருக்கணும் மனசில் போய் மனசில் ஆழமான மனசில் நான் உடலல்லங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கணும் அப்போ தான் தப்பிக்க முடியும் சும்மா வாய் சொன்னால் மாத்திரம் போகாது ஆழமான மனசில் அந்த எண்ணம் போய் ஆகணும் அதுக்காக இது நிதித்தியாசனம் போல தான் இந்த கருத்துக்கள் சொல்லுகிறார் ஆத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் வகேத் ஆத்மானம்னா தன்னை ஜீவம் ஞாத்வா தன்னை ஒரு சிற்றுயிராக ஞாத்வா அறிந்து கொள்பவன் பயம் வகேத் அச்சத்தை உடையவனாக ஆகிறான் இன்றைக்கி தினசரி தியானம் அங்கே போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாமை அஞ்சாமை ஆதிசங்கரன் அடிக்கடி சொல்கிறது அச்சமே கிடையாது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை ஆனால் மனசுக்குள்ளே எங்கேயோ பயம் உட்கார்ந்துட்டே இருக்குது எப்போதுமே என்னாகுமோ ஏதாகுமோ சூரியன்லேருந்து ஒரு புயல் கிளம்பியிருக்கான் அது வந்து பூமியே தாக்க போகிறது தான் என்ன இதுக்கு முன்னாலே ஏதோ ஒன்று வந்து எங்கேயோ தாக்கி கொஞ்சந்தான் நஷ்டமாக பெருசாக இல்லையா ரொம்ப இருக்குது அது ஒரு லட்சம் பேர் தான் செத்துருப்பாங்க அது மாதிரி இப்போவும் வந்து பூமியில் வந்து இந்த சூரியனிடத்துலேருந்து ஒரு புயல் வந்து கிளம்பி பூமியை வந்து அடிக்கப் போகிறதுன்னா இப்போ அடித்தா என்ன அடிக்காட்டு என்ன அடித்தாலும் நமக்கு ஒன்று தான் அடிக்கலைன்னாலும் ஒன்று தான் ஆக சில பேருக்கு வாழ்கிறதுக்கு பயம் சில பேருக்கு சாகுறத்துக்கு பயம் யோசித்து பார்த்தா தினமும் என்னோ என்னதோ விளையாடின்ட்டுருக்கும் அந்த உடம்புக்குள்ள தூங்கவும் எந்திரிக்கிறவும் எழுந்து ஏதோ காரியம் பண்ணவும் பழையபடியும் தூங்கவும் பகலில் தூங்கவும் ராத்திரியில் தூங்கவும் பகலில் தூங்கி பகலில் முழிக்கவும் ராத்திரியில் தூங்கி காலையில் முழிக்கவும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் திடீர்னு என்னவாது வந்துடுமோன்னு வேறு பயமாக இருக்குது நமக்கு எல்லாம் சௌரியமாக இருக்கிறதுனால பயம் இல்லாமல் இருக்கும் மத்தியான சாப்பாடு கண்டிப்பாக உண்டு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சா இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னா எல்லாம் சௌரியம் இருக்கணும் இல்லைன்னா பயம் பயம் அதிகமாகிடும் எல்லாம் வந்து பேசிக் நீட்ஸ் இருக்கணும் ஃபண்டமெண்டல் நீட்ஸ் இருக்கணும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் லக்ஸுரியாக இருக்கணும்னு நினைக்கலை ஆனால் இருந்தால் பரவாயில்லை பரவாயில்லை இப்படி இல்லைனா மனசு நினைக்கிறது இப்படி இல்லாமல் பழகிக்கிறோம் மனசை ஜீவம் ஜாத்வா ஆத்மானம் ஜீவம் ஜாத்வா பயம் பய என்னமோ பண்ணுறது அது போராட்டத்துக்கு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த பிறவியை பற்றி பயம் வேறு நிறைய பேருக்கு தீர்மானம் சாஸ்திரம் படிக்க படிக்க ஒரு தீர்மானம் வருது என்ன தீர்மானம்னா நம்ம உயிர் தான் உடம்பு நமக்கு நிச்சயமாக அடுத்த பிறவி நாம் பண்ணியிருக்கிற நல்ல காரியங்களுக்கு அது மாத்திரம் ஏதாவது என்ன விசேஷம்னா கீதையில் தான் கிருஷ்ணர் அனு இது பண்ணியிருக்கார் நிச்சயமாக ஆன்மீகத்தில் இருந்து இறந்து போகிறவங்களுக்கு அடுத்த பிறவி ஒன்று தேவலோகம் கண்டிப்பாக அடுத்த அதுக்கு அடுத்த சரீரம் மனுஷ சரீரம்னு சொல்லிவிட்டார் அதனால் நமக்கு ஒரு நிம்மதி நம்ம ஏதோ நம்ம ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஆழமாக போயிட்டதுனால நமக்கு ஒரு நிம்மதி அடுத்த பிறவி நிச்சயமாக பிறவி இரு கிடையாது ஒருவேளை பிறவி இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக அடுத்த பிறவி கிருஷ்ணர் ஆராத அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொல்லினதுனால அர்ஜுனனுக்கு நிச்சயமாக தேவலோகத்தில் போய் சேருவேன் அங்கேயும் போய் கொஞ்சம் நாளைக்கு மியூசிக்கு ட்ராமாலாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து பண்புள்ள பணக்காரன் வீட்டில் பிறப்பேன் இல்லாட்டி தரித்ரனாக இருக்கிற ஞானி வீட்டில் பிறப்பேன் மறுபடியும் பகவத்கீதை பிறக்கிற போதே எனக்கு மனப்பாடமாக இருக்கும் அப்புறம் எனக்கு எல்லா சாஸ்திரமும் மனப்பாடமாகவே இருக்கும் இது மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம் சம்ஸ்கிருதம் படித்து மன இதை படித்து அதை படித்து எல்லாம் பிறக்கிற போதே நான் ஞானியாகவே பிறந்துடுவேன் அடுத்து அந்த பிறவியில் ஞானத்தில் ஆழமாக போய் செத்து போயிடுவேன் அடுத்த பிறவியை நினச்சா இங்கே இருக்கிற விவகாரம் தினந்தோறும் இருக்கிற விவகாரம் பேங்கில் போட்டிருக்கிற பணம் பேங்க் திவாலாக என்ன பண்ணுறது இப்போ உங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ என்னோடய க்ளாஸில் பயம் வந்தே தீரணும் பயம் இல்லைன்னாலும் பயமுறுத்துறதுக்கு நிறைய வழியெல்லாம் வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது சுவாமி சித்பானந்த சுவாமிகிட்ட வந்து கேட்டாங்க சுவாமி மடத்தில் இருக்கிறதுக்கு என்ன தகுதின்னு இங்கே வந்து சேர்றவன் இங்கேருந்து போகிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அத்தனையும் நாங்கள்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் மீறி அவன் இருந்தான்னா அதுதான் அவன் இங்கே இருக்கிறதுக்கு தகுதி அப்படின்னார் எ எல்லாம் விசேஷந்தான் அச்சம் ஊற்றுறது வாழ்க்கையில் என்னெல்லாமோ அச்சம் வரத்தான் செய்கிறது நம்ம இப்போ அச்சத்தை வந்து நம்ம இப்போ அச்சப்படாமல் இருக்கிறதுனால அச்சத்தை பற்றி தெரியலை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நீங்கள் ஏடிஎம்மில் வந்து எல்லாம் நம்பர்லாம் போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரூவா வரலேன்னு வச்சுக்கோங்க அந்த ரூபா வேறு எங்கேயா போயிடுமோ பயம் வந்துடும் என்னெல்லாம் பயப்படுறதுக்கு இப்படியே நினச்சா இந்த ஹோல் கிளாஸை நான் பயத்தை பற்றியே பேசின்னு இருக்கலாம் நமக்கு இந்த பிறவியிலேயே இந்த வாழ்க்கையிலேயே ஏகப்பட்ட பயம் சாகிற வரைக்கும் இருக்குது அப்புறம் வேறு நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுனால வந்து மறுபிறவியை குறித்த அச்சம் வேறு இத்தனை அச்சம் தாய்மான் அவர் சொல்கிறார் இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயிலுராது இருவிழியும் கண்ணீர் சொரியும் அப்படிங்கிறார் அவருக்கு யாருக்கு தாய்மான் அவருக்கான்னா யோசிச்சு பாருங்கள் இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயில் உராது என்ன மெழுகானது அங்கம் இவை எண்களோ அதாவது செந்தழலில் மெழுகு போட்டால் எப்படி உருகுமோ அப்படி உடம்பு எரியுதுங்கிறார் செந்தளனின் மெழுகானது அங்கம் இவை என்கொலோ ஆஹ அது பயம் இருக்கும் தன்னை ஒரு சிற்றுயிர்னு நினைச்சா தானே பயம் அகம் பூர்ணகா எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அபயோகம் அபயோகம் நான் நிர்பயோகம் அச்சமற்றவன் நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் என்னை துன்புறுத்த எதனாலும் இயலாது ஆனால் ஞாபகம் வச்சுங்க உடம்புக்கு நோய் வரும் உடம்புக்கு என்னவனாலும் துன்பம் வரும் அதை பற்றி நான் டோன்ட் கேர் என்னது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாரதியார் அதாவது பச்சை ஊன் இயைந்த வேற்படைகள் தாக்கினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை ஒருத்தன் வேளால் குத்துரானா வேளால் குத்தரான் அந்த குத்துகிறபோது ஏற்கனவே ஒருத்தனை குத்தின பச்சை ஊன்று இருக்கும் அதில் அதோடு சேர்ந்து இன்னொன்று குத்து குத்துறானா அப்போது அச்சம் இல்லைங்கிறார் அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை ஆக இந்த மனசில் வந்து நான் நான் பிறக்கவே இல்லை எனக்கு வியாதியே இல்லைன்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள் சாமியாருக்கு விசேஷமான பைத்தியம் பிடிச்சிருக்கு பைத்தியத்திலாம் இந்த மாதிரி ஒரு பைத்தியம் நான் பார்த்ததே இல்லை பிறக்கவே இல்லைங்கிறா யா பிறக்கவே இல்லைங்க கொண்டாடுறாங்க பிறக்கவே இல்லைங்கிறா சாவும் கிடையாது சமாதியும் கிடையாது ஆத்மாவுக்கு ஏது சமாதி உடம்புக்குத்தானே சமாதி நோயெல்லாம் உடம்புக்குத்தானே ஆகையினால் பயம் கிடையாது நாகம் ஜீவ்பராத்மே தி ஞாத்தே இது நல்லா மனசில் ஆழமாக போய் பதியுமே ஆனால் நான் ஜீவனல்ல ரெண்டாவது வரி ஆத்மானம் ஜீவம் ஜாத்வாக பயம் வகை எது எப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்றார் ரஜ்ஜு சற்பவது கயிற்ற பாம்பா பார்த்தா நடுக்கம் அச்சம் வருகிறது அது மாதிரி தன்னை ஜீவனாக நினச்சா தான் இருக்குது தன்னை தேகமாக நினைச்சாலும் பயம்தான் தன்னை ஜீவனாக நினச்சாலும் பயந்தான் தன்னை வரையறைக்குட்பட்ட உடலாக கருதினாலும் உடலாக கருதினாலும் அச்சம் உண்டு தன்னை வரையறைக்குட்பட்ட உயிராகக் கருதினாலும் அச்சம் உண்டு ஆனால் ரெண்டாவது வரி அகம்ன ஜீவகா நான் ஜீவனல்ல நான் உயிரல்ல பராத்மா இ பராத்மான மேலான தூய்மையான எங்கும் நீக்க வர நிறைந்துள்ள சுத்த சைதன்ய ஆத்மஸ்வரூபம் இதி என்று ஞாத்தச்சேத் அறிவானே ஆனால் நீங்கள் போட்டுக்கணும் குரு சாஸ்திரம் இவைகளின் துணையோடு சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு ஒருவன் அறிவானியானால் அது என்ன சுவாமி சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன் கேர் ஆஃப் முதல் ஸ்லோகம் அதனால் இப்போ நாம் இருபத்தி ஏழா ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் அதனால் சாதன சதுஷ்டய சம்பத்தினால் என்னன்னு கேட்கப்படாது சாதன சதுஷ்டய சம்பத்தியோட சம்பிரதாயம் தெரிஞ்ச குருக்கிட்ட போய் படித்து புரிஞ்சுண்டானே ஆனால் சரியாக சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கிட்ட போய் ஒழுங்காக படித்து புரிந்து கொண்டானேயானால் ஞாத்தஷ்டேத் நிர்பயோபவேத் பயமே கிடையாது எனக்கு நான் பிறக்கவும் இல்லை நான் இறக்கப்போவதும் இல்லை உடல் தோன்றி இருக்கிறது உடல் அழியத்தான் செய்யும் உடல் அழியட்டும் அதை பற்றி சிந்தனையே இல்லை உடல் நோய்களை அனுபவிக்கட்டும் அச்சப்பட போவதில்லை உடல் அணு அணுவாக வதைக்கப்படட்டும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை எல்லாம் வாயில் பேசலாம் காரியத்தில் நடக்கணுமேன்னா இது ஆழமான மனசுக்கு போகிறபோது அந்த அந்த அந்த தைரியம் வந்துடும் ஞாகம் ஜீவ்பராத்மா இது ஞாத்தஷேத் என்று அறிவானே ஆனால் நிர்பயோபவேத் பயமே இருக்காது அச்சம் நீங்கி விடும். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன தன்னை தன்னை குறைவானவனாக கருதினால் அச்சப்பட வேண்டும் தன்னை நிறைவானவனாக உணர்ந்தால் அச்சத்திற்கு இடமில்லை என்பது கருத்து